உடம்புதான் நான் நினைச்சு இருக்கோம் உடம்பு மாத்திரம் நான் கிடையாது மனசு நம்மள்கிட்ட இருக்கு இந்த மனசையும் உடம்பையும் நாம அறியறோம் எப்படி வெளியில் இருக்கக்கூடிய மைக்கு அறியிறோமோ உதாரணத்துக்கு சொல்லணும் இந்த கண்ணாடி இந்த கண்ணாடி வழியா தான் பாக்கிறேன் எனக்கு வேறானதுங்கிற ஞாபகம் இருக்குமா கண்ணாடி வழியா கண்ணு எல்லாத்தையும் பார்க்கறது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 மனம் நான் மனச விட்டு என்னால பிரிய முடியாது உடம்ப விட்டு என்னால பிரிச்சுக்க முடியாது கண்ணாடியை கழட்டி வச்சு எப்படி கழட்டி வைக்கிறது தூக்கத்துல தானா பகவானா பார்த்து தூக்கத்துல கழட்டின மாதிரி இருக்கு உடனே உடம்போட ஒட்டினுடுறோம் உடம்போட ஒட்டினாலும் உடம்பு வேற மறக்கப்படாது இதுதான் முதல் பாடம் இந்த பாடம் வந்து சரியா இருந்ததுன்னா வாழ்க்கையில நிறைய விஷயம் சொல்றது சுலபம் ரொம்ப கஷ்டம் வாழணும்னு தெரிஞ்சு வாழ்கிறதுக்கு பேர் தான் ஆன்மீகம் நான் இந்த உலகத்துல கொஞ்ச நாளைக்கு இருக்க போறேன் நாளைக்கு புழைச்சு கிடந்தா நம்ம வந்து செய்வோம் அப்படின் இந்த புழைச்சு கிடந்தாங்கிறது மறக்க கூடாது இந்த புழைச்சு கிடக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம்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 அடுத்தது என்னன்னு கேட்டா இந்த உடம்பு உலகத்துக்கு நல்ல காரியத்துக்கு பயன்படும் இல்லாட்டி இந்த உடம்பு பிரயோஜனம் கிடையாது மாநிலம் பயனுற வாழ்வதற்கே இந்த வீணையை பயன்படுத்தும் நல்லதோர் வீணை ஆக உடம்பு நல்ல காரியத்துக்கு பயன்படுறோம் அது எப்படி பயன்படுத்துறது சுவாமி அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காலம்புற எழுந்ததுல ராத்திரி படுக்க போற வரைக்கும் நம்ம வாழ்க்கை திட்டமிட்ட வாழ்க்கையா இருக்கணும் ஒரு முறையான வாழ்க்கையா இருக்கணும் ராத்திரி படுக்கிற போது சந்தோஷமா படுக்கணும் நம்ம சந்தோஷமா சாகணும் அதை வச்சுக்கோங்க அழுதுண்டே சாகப்படாது அழுதுண்டே சாகாம சந்தோஷமா சாகணும்னா தினமும் சந்தோஷமா தூங்கணும் சந்தோஷமா தூங்கணும்னா சந்தோஷமா வாழணும் சந்தோஷமா வாழ்றது வழி இருக்கா இல்லையா நிறைய இருக்கு நம்ம ஆசையெல்லாம் ஒழுங்கா வச்சுக்கணும் நம்ம கண்டபடி தாறுமாறுமா ஆசையெல்லாம் போச்சுன்னா உருப்பிட முடியாது ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் ரொம்ப ஜாகிரதையா ஹேண்டில் பண்ணும் நம்மள மாதிரி தான் உலகத்தில் எல்லாரும் ஆசைப்படுறான் எல்லாருக்கும் பணம் வேணும்னு ஆசையா இருக்கு எல்லாருக்கும் பதவி வேணும்னு ஆசையா இருக்கு எல்லாருக்கும் படிப்பு பெருசா வேணும்னு ஆசையா இருக்கு ஆனா அத்தனை பேருக்கும் கிடைச்சு என்ன கிடை முடியுமா என்ன அதனால ஆசைப்படணும் முயற்சி பண்ணணும் அதே சமயம் சந்தோஷத்தை இழக்க விடாது திருப்தியா இருக்க தெரியணும் அதுக்கு தான் இந்த மாதிரி அறிவால பூஜை ஞான பூஜை சிந்திக்கிறீங்க பாருங்க தட்சிணாமூர்த்தி கையில ஒரு புத்தகம் வச்சிருக்காரு அது பேரு சிவஞான புத்தகம் இப்பதான் பாடின சிவஞானம் சொன்னா சிவம்னா ஹாப்பினஸ் சந்தோஷம் ஆனந்தம் அத பத்தின அறிவை கொடுக்கிறாரு அதை படிக்கணும் தினமும் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்றது திருக்குறளை படியுங்க நம்ம தமிழ்ல எத்தனை நூல்கள் இருக்கு நாளடியார் ஏகப்பட்ட அறிவு நூல்களை பெரியவங்க எழுதியிருக்காங்க நம்மளா படிச்சா புரியாது கற்றலின் கேட்டல் நன்று நான் எங்களை மாதிரி யாராவது எடுத்து சொல்லணும் எங்க குருநாதரோட பாடங்கள்லாம் இன்னும் நாங்க கேட்கிறோம் அப்படி கேட்டு கேட்டு தினமும் நல்லா வச்சுக்கிறோம் அது மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்னா ஊர்ல நிறைய பேர் தப்பு தப்பாவே யோசிக்கிறாங்க நிறைய பேருக்கு வாழ்க்கை என்ன என்னன்னே தெரியாம வாழணும்னு இருக்காங்க அதனாலதான் அந்த குரல் அடிக்கடி சொல்லியிருக்கேன் நீங்க கேட்டிருக்கலாம் ஒரு பொழுதும் வாழ்வதறியார் கருதுப கோடியும் அல்ல பலன்னார் வள்ளுவர் என்ன பண்றோன்னே தெரியாம என்னத்தையோ கற்பனையில முதற்கிறான்னுட்டார் திருவள்ளுவர் ஆகையினால நீங்க எல்லாரும் உலகத்தில் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பெரியவங்க சொன்ன மாதிரி வாழணும் அதுக்கு பேர் தர்மம்னு பேர் தர்மம்னு சொன்னா நம்ம மனசுல ஓடுற எண்ணங்கள்லாம் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கணும் நம்ம பேசுற பேச்செல்லாம் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கணும் நம்ம பண்ற வேலை எல்லாம் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கணும் மற்றவங்களுக்கும் நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள்லாம் ஆசிரமத்துல எடுத்து சொல்றதுக்கு சிரமமா தான் இருக்கு ஏன்னா நல்லது எடுத்து சொன்னா எல்லாருக்கும் துக்கமா இருக்கு நீ யாரு நல்லது சொல்றதுப்பா என்ன எனக்கு தெரியாதா சொல்லுறமா வாழ்கிறதுக்கு தெரியணும் வாழ்க்கிறேன் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருளுரைகள்